நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் சீனிவாசன் இன்றைய தினம் ஆக அமர்நீதி நாயனார் புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம் அன்பர்களே ஒவ்வொரு பக்திக்கும் இறைவன் ஒரு இலக்கணத்தை வைத்திருக்கின்றான் இதுகாரம் நாம் பார்த்த ஒவ்வொரு நாயன்மார்களின் வரலாற்றிலும் சிவபெருமான் மீது அளவிலா ப பற்றும் பக்தியும் மாறாத நெறியையும் அவர்கள் கடைபிடித்ததனாலே சிவனடி சேர்ந்து செல்வ சிறப்போடு வாழ்ந்ததாகவே அறிந்து கொண்டிருக்கும் அதுபோலவே ஒவ்வொரு நாயன்மார்களும் தங்களுடைய அரிய மிக பெரிய பக்தியாலே சிவபெருமானை அடைகின்றார்கள் நாமும் நம் தெய்வத்தை சிக்கன பிடித்தே அடைய எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருளிச் செய்யட்டும் சிறப்புமிக்க சோழவள நாட்டில் வளமை குன்றாது விளங்குவது பழையாறை என்ற கிராமம் இன்றும் பழையாறை கிராமத்தை நாம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே நேரிலேயே தரிசிக்கலாம் இந்த கிராமத்தில் அற்புதமான வண்டுகளும் தேனுண்டு வாழக்கூடிய தேனிகளும் மகிழ்ந்து இசைப்பாடக்கூடிய பறவைகளும் பூம்பொழில்களும் சூழ்ந்துள்ள வயல்வெளிகளை அற்புதமாக கொண்டது இந்த திரு இந்த கிராமத்திலே அழியாத நிலை பெற்ற சிவபெருமானுடைய ஆலயமும் ஒன்று சிவமனம் கமலக்கூடிய பழையாறு என்ற திருப்பதியில் இந்த அமர்நிதி நாயனார் வணிக குலத்தில் பிறந்தார் அமர்நிதி நாயனாருடைய தொழில் பொன் முத்து நவரத்தினங்கள் சிறந்த பட்டு பருத்தி ஆடைகள் முதலிய எல்லாவற்றிலும் அவர் சிறந்த விளங்கிய வியாபாரத்தில் செழித்தவராவார் இவைகள்ளைகின்றதோ அந்த தேசத்திலிருந்தெல்லாம் அவைகளை இறக்குமதி செய்து எல்லோரும் எளிதில் பெறுமாறு அற்புதமான வியாபாரத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் திருப்பணிக்கும் வீட்டினுடைய அரப்பணிக்கும் அவர் மேற்கொண்டு வந்தார் சிவபெருமானுடைய திருவடியை வேறு ஒன்றையும் சிந்தனை செய்தார் இவர் செம்மி எம்மானுடைய திருத்தொண்டர்க்கு கந்தைகளும் கீழாடைகளும் அரைஞானுக்கு பதிலாக உடுத்தும் கோவணங்களும் முதலியவற்றை இவர் அன்புடன் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு கொடுத்து மருந்து மகிழ்ந்தார் திரு அருளால் வந்த செல்வத்தின் பயனை நாள்தோறும் அவர் அடைவார் சிவனை தொழுவதால் சிறப்பண்பும் அச்சிவனடியார்களுக்கு அருள் செய்வதால் கரப்பண்பும் இவர் ஒருங்கே பெற்று வாழ்ந்தார் என்றே நாம் சொல்லலாம் பரமனுடைய திருத்தலமாகிய அருகிலிருக்கும் திருநல்லூர் என்ற கிராமத்திற்கு சென்று எம்பெருமானுடைய திருவிழாவையும் ஒவ்வொரு நாளினுடைய அவர்களுக்கு ஆறு கால பூஜையில் மாலையில் நடைபெறும் சாயரட்சை பூஜையும் அவர் கண்டுகளித்து மகிழ்ந்து வீழ்ந்து வணங்கி சந்தோஷப்பட்டு வந்தார் அடியார்களுக்கு அமுது செய்யும் பொருட்டு திருநல்லூரிலே ஒரு ஸ்திருந்த மடத்தை நிறுவி அந்த மடத்திலே நாள்தோறும் சேவிக்க வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு திரு படைத்தும் அந்த திருவமது படைத்து சாப்பிட்டவர்களுக்கு மனதார அவர் தந்தை ஆடியையும் கோவணத்தையும் கண்டிகையையும் கொடுத்தும் மகிழ்வார்கள் திருவிழாவை சேவித்தும் அடியாருக்கு அன்னதானம் செய்தும் திருநறியிலே நின்ற அவர் திருநல்லூரிலேயே தனது காலத்தை கழித்தனர் இறையவன் மறையவனாகிய முக்கண்ணன் இந்த பிரம்மச்சாரி வடிவத்திலே எழுந்தொருளி இவர் அமர்நீதி நாயனாரனுடைய அற்புதமான திருத்தொண்டை உலகத்திற்கு பறைச்சாற்றி தன் பசம் அவரை ஈட்டுக் கொள்வதற்காக நாடகம் அடி அருளினார்கள் ஒரு நாள் மறையவர் குளத்தில் வந்த ஒரு பிரம்மச்சாரி அழகிய நகையும் சிகையும் மூன்று வரிவுடன் அணிந்திருந்த திருநீரும் உளராத பச்சை தர்பையாலான பவித்திரமும் முப்புரை நூலும் மூஞ்சி புல்லால் முறுக்கிய அரைஞானும் வெண்மையான கோவனமும் அறிவு கதிர்வீசும் திருமுகமும் கருணை கண்களும் சிவந்த திருமேனியும் அமைதியான தோற்றமும் கொண்டு அவர் இல்லத்தை நோக்கி வந்தார் அமர்நீதி நாயனாரோ அன்று எப்பொழுதும் போல வாசலிலேயே எந்த சிவனடியார் வந்தாலும் வரவேற்று அவரை இன்முகத்தோடு உபசரித்து மேற்சொன்ன வகைகளை நன்கொடையாக அவர்களுக்கு அளித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் வழக்கம் வழக்கம் அந்த சிவபெருமானுடைய வேடம் தாங்கிய உருவத்தை கண்டு இது இவ்வாறு ஒரு அடியாரை இதுவரை நான் கண்டதே இல்லையே என்றமாறு மனம் முருகுமாறு மிகவும் அற்புதமான அந்த நடையும் விரைந்து வந்தக்கூடிய அந்த பாதங்களையும் எதிரோடி அடிமலர் மீது முடியுறப்பணிந்து ஐயனே என் திருமணத்திற்கு கொண்டு வந்து இந்த இத்தனை சிவாச்சாரியார்களிலே சிவனடியார்களிலே நீங்கள் மட்டுமே இதுபோன்று தோற்றத்தையும் அற்புதமான வசீகரமான முகத்தையும் கொண்டுள்ளீர்கள் அடியேன் இதுவரை வரப்பெற்றேன் இல்லை என் நான் செய்த பாக்கியம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் இங்கு வரப்பெற்றது என்று அவரை வாழ்த்தி அவர் மண்மிசை வீழ்ந்து பாதத்தை தொட்டு வணங்கினார்கள் அதற்கு சிவபெருமான் அன்பனே உன்னுடைய வல்லன்மை எங்கும் பாராட்டப்பெறுகிறது நீர் செய்யும் சேவைகள் எங்கும் புகழ்ந்திருக்கின்றது அடியார்களுக்கு நிரம்பி அன்னமளித்து கந்தை கீழ் உடை அழகிய வெண்மையான கோவனம் போன்றவற்றை தருகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன் அதன் அடிப்படையிலேயே இன்னை இன்று உன்னை காணும் பொருட்டு இங்கு வந்தேன் என்று அருளி செய்தார்கள் அமர்நீதி நாயனாரோ சுவாமி இந்த திருமணத்தில் நல்ல தவமுடைய அந்தனர்கள் அமுது செய்வதற்கு ஏற்றவாறு வேதியர்களை வைத்து தூய்மையாக உணவு தயாரிப்பதற்கிருக்க தயாரித்து இதை தேவரில் தயவு செய்து அமுது செய்துவிட்டு நான் தரும் விஷயங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் பணிவோடு வேண்டுகிறேன் என்று மிகவும் பணிவுடன் வேண்டினார் வணங்கிய அன்பரது வேண்டுகோளுக்குணங்க சரி அவனவே உன்னுடைய இல்லத்தில் அமுது கொள்கின்றேன் ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை நான் காவிரி கரையில் அருமையான நதியை பார்த்து வந்தேன் அந்த நதியில் நீராடி விட்டு வருகிறேன் அதுவரை இந்த ஒரு கோவணத்தை நீ பத்திரமாக வைத்துக்கொள் என்று இரண்டு கோவணங்களை தண்டில் இருக்கக்கூடிய இரண்டு கோவணங்களை எடு ஒரு கோவணத்தை மட்டும் எடுத்து அவர் வால் கொடுத்தார் நீ பத்திரமாக வைத்திரு ஒருவேளை நான் குளியல் செய்துவிட்டு வரும்பொழுது மழையின் காரணமாக என்னுடைய தண்டில் உள்ள கோவணம் நினைந்து இந்த கோவணத்தை நான் உடுத்திக்கொள்வேன் என்று அற்புதமாக பேசி அவரிடமிருந்து காவிரி கரைக்கு நீராடச் சென்றார் காவிரியில் நீராடினாரோ அல்லது அவர் தலைமையில் இருக்கும் கங்கையில் நீராடினாரோ தெரியவில்லை ஆனால் காவிரியில் நீராடும் பொருட்டு சென்ற அமர்நீதி நாயனாரிடம் மீண்டும் வரும்பொழுது அக்கோவணத்தை அடியாருக்கு தரும் பொருட்டு அவர் வைத்திருந்த இடத்தை மறைத்து அருளினார்கள் என் பெருமான் ஆக அமர்நீதி நாயனார் எப்போதும் தயாரித்து கொடுக்கும் கோவணத்திற்கு அடியார்களுக்கு வழங்கக்கூடிய கோவணத்திற்கு அருகில் வைக்காமல் தனியாக பத்திரம் செய்து வைத்தார்கள் ஆனாலும் அதை மறைய செய்து அருளிவிட்டு எந்த நீராடினாரோ தெரியவில்லை சிவபெருமான் வேண்டுமென்றே மலையில் நனைந்தவராக மழையையும் ஏற்படுத்தி மீண்டும் அமர்நீதி நாயனார் மாளிகைக்கு திரும்பினார்கள் மறையவராக வந்த மணிகண்டர் கோவணத்தை மறைத்தது அவருக்கு தெரியாமல் ஐயா நான் நீராடி வந்து விட்டேன் நான் வைத்திருந்த நிச்சயமாக இந்த கோவணம் நினைந்து விட்டது நீங்கள் பத்திரமாக வைத்திருக்கும் பொருட்டு நான் கொடுத்த அந்த கோவணத்தை எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் அமர்நீதி நாயனாரோ அன்பு எனும் தூய நீரில் பொருட்டு தூய நீரில் அன்பு எனும் தூய நீரில் மூழ்கும் பொருட்டு எம்பருமான் அன்பரை நோக்கி வணிகர்களு வல்லலே மலை மனை நான் நனைந்து விட்டோம் தண்டின் மீதுள்ள கோவணமும் நனைந்து விட்டது ஈரத்தை மாற்றும் பொருட்டு நாம் முன்னர் உண்பால் கொடுத்த கோவணத்தை கொண்டு வருக என்று சொன்னார் ஐயர் செய்த கைத்தவத்தை அறியாத அமர்நீதி நாயனார் விரைந்து உள்ளே ஓடி கோவணத்தை வைத்த இடத்தை தேடினார் கோவணம் இல்லை தேவதேவா கருணாநிதி உமது அடியார்கும் கோணம் ஆடையும் தருவதையே நியதியாக கொண்டிருந்த அடியனுக்கு இந்த பெரிய இடர் வந்து நான் என்ன செய்வேன் அடியார் பலகாலம் சிறந்து என்று சொல்லி தந்த கோவணத்தை அந்தோ அவருக்கு நான் என்ன சொல்வது என்று புலம்பினார் மருண்டார் பயந்தார் முன்னை பிறப்பில் செய்த வெனையின் வாதனையோ அல்லது இன்று செய்த அரியன் கரு கடனை கடலோ என்று பழப்பல விஷயங்களை எண்ணி பார்த்து அவர் மிகவும் துணுக்குற்றார் அவருடைய உள்ளம் காற்றினும் வேகமாக சுழன்றது நாங்கள் கண்டுமில்லை என்று அருகில் அனைவரும் கைவிரிக்க செய்வதறியாத ஒரு புது கோபணத்தை எடுத்து பெருமானே தேவரீரே தந்த கோபணத்தை காப்பான இடத்தில்தானே வைத்தேன் என்ன ஆனதோ தெரியவில்லை எவ்வன்னமோ காணப்படவில்லை அதையிருந்து நான் மிகவும் வேதனை வைத்திருக்கின்றேன் இடத்தில் யார் எடுத்து ஒழிப்பாரும் இல்லை இது என்ன மாயமோ மந்திரமோ நான் அறியேன் பெருமானே என்னை மிகவும் மன்னிக்க வேண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய நன்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்